பாடம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொழுது முடித்த பின் வளப்புறமாகவும் இடப்புறமாகவும் திரும்பி அமர்ந்து கொள்வது அணசரவதில் ஆகும் அவர்கள் தமது வளப்புறமாகவும் இடப்புறமாகவும் திரும்பி உட்காரும் வழக்க முடியவர்களாக இருந்தனர் வளப்புறம் மட்டுமே திரும்புவதை வலியுறுத்தக்கூடியவர்களை குறை கூறுபவர்களாகவும் இருந்தனர்